வணக்கம் நட்டின நித்தம் ஒருமுத்து என்று திரு கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றிய சில குறிப்புகள் அக்டோபர் பதினேழு கவியரசு கண்ணதாசன் அவர்களின் நினைவு நாள் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசனின் முப்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் கண்ணதாசன் ஜூன் 24 நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை வாழ்ந்தார் தமிழக வரலாற்றிலும் சரி தமிழ் சினிமாவிலும் சரி தனக்கென தனி பாணியில் பாடல்களை அரங்கேற்றியவர் கவியரசு கண்ணதாசன் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் நவீனங்கள் கட்டுரைகள் பல எழுதியவர் சண்டமாகறம் திருமகள் திரை ஒளி தென்றல் தென்றல் திரை முல்லை கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் சாகித்ய அகாதமியிலிருந்து பெற்றவர் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா தமிழ்நாடு சிறுகுடற்பட்டியில் தன வணிகர் மரபில் பிறந்தார் தாய் விசாலாட்சி ஆட்சி தந்தை சாத்தப்பனார் இவருடன் உடன் பிறந்தோர் எட்டு பேர் சிறுவயதில் இவரை ஒருவர் ஏழாயிரம் ரூபாய்க்கு தத்து எடுத்துக்கொண்டார் அவர் வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் வாழ்ந்தார் ஆரம்ப கல்வியை சிறுமுடல் பட்டியலிலும் அமராவதி புதூர் உயர்நிலைப் பட்டியல் வகுப்பு வரையிலும் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் திருவொற்றியூர் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் கண்ணதாசனுக்கு முதல் திருமணம் பொன்னழகி என்னும் பொன்னம்மா என்பவரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி ஒன்பதாம் நாள் காரைக்குடியில் நடைபெற்றது கண்ணதாசன் தனக்கு முதல் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே பார்வதி என்பவரை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் தனது ஐம்பதாவது வயதில் புலவர் வள்ளியம்மை என்பவரை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார் இந்து மதத்தில் பிறந்தவராயினும் மத வேற்றுமை கருதாமல் இயேசுகாவியம் பாடியவர் கம்பரின் ஜெயலிலும் பாரதியாரின் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அண்ணாவின் திராவிட கழகத்தில் இருந்த கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்பதில் கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார் உடல்நிலை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஜூலை அமெரிக்காவின் சிக்காகோ நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அக்டோபர் பதினேழு சனிக்கிழமை இந்திய நேரம் பத்து நாற்பத்தி மணிக்கு இறந்தார் அமெரிக்காவிலிருந்து அவரது சடலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு லான மக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அரசு மரியாதையுடன் அக்டோபர் இரண்டில் எரியூட்டப்பட்டது தமிழ்நாடு அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைத்துள்ளது மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இம்மணிமண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இரண்டில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான நூல்களை இயற்றியுள்ளார் அவற்றில் முக்கியமானது இலக்கிய யுத்தங்கள் சமயம் அர்த்தமுள்ள இந்து மதம் பத்து பாகங்கள் நாடகங்கள் அனர்கலி சிவகங்கை சீமை ராஜதண்டனை கண்ணதாசன் பின்வரும் இலக்கியங்களுக்கு உரையுழுதியுள்ளார் பகவத்கீதை அபிராமிப்பட்டின் அபிராமி அந்தாதி திருக்குறள் காமத்துப்பால் கூழப்ப நாயக்கன் காதல் சுப்ரதிப கவிராயரின் விரலிவிடு தூது காட்டுக்கு ராஜா கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராஜரின் வாக்கு எது கண்ணதாசன் என்றால் கண்ணனுக்கு தாசன் என்று அர்த்தம் அழகான கண்களை பற்றி வர்ணிப்பதிலும் வர்ணிக்கப்பட்டதை படைப்பதிலும் ஆசை அதிகம் அதனால் இந்த பெயரை வைத்துக் கொண்டேன் என்பது அவரே அளித்த விளக்கம் கலங்காதீர் மனமே உன் கணவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்று கண்ணியின் காதலியில் எழுதியது முதல் பாட்டு மூன்றாம் பிறகில் வந்த கண்ணே கலைமானே கவிஞரின் கடைசி பாட்டு மயிலாப்பூர் உட்லன்ஸ் ஹோட்டல் அபிராமபுரம் கவிதா ஹோட்டல் இரண்டும் தான் கவிஞருக்கு பிடித்த இடங்கள் பெரும்பாலான பாடல்கள் பிறந்தது இங்குதான் வேஷ்டியின் ஓரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அறைக்குள் நடந்தபடி பாடல்களின் வரிகளை சொல்வார் நடந்து கொண்டே இருந்தால்தான் கவிதை வரிகள் சொல்லும் போது செருப்பு அணிய மாட்டார் கொஞ்சம் மது அருந்திவிட்டால் என் சிந்தனைகள் சுறுசுறுப்படைவது வழக்கம் அதே போல் இன்பு விளையாட்டில் எனக்கு ஆசை உண்டென்றாலும் சிந்திக்கிற நேரத்தில் ரதியே வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன் என்பது கவிஞரின் வாக்கு மூலம் முத்தான முத்தல்லவோ பாட்டைத்தான் மிக குறைவான நேரத்துக்குள் பத்து நிமிடங்களில் எழுதி முடித்தார் அதிக நாட்களுக்கு அவரால் முடிக்க முடியாமல் எழுத்தது நெஞ்சம் மறப்பதில்லை அதன் நினைவை என்ற பாடல் கண்ணதாசன் அடிக்கடி கேட்கும் பாடல் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா தனக்கு பிடித்த பாடல்களாக என்னடா பொல்லாத வாழ்க்கை சம்சாரம் என்பது வீணை ஆகிய இரண்டையும் சொல்லியிருக்கிறார் கண்ணதாசனுக்கு பிடித்த இலக்கியம் கம்பராமாயணம் நான் பாடல் இயற்றும் சக்தியை பெற்றதே அதில் இருந்துதான் என்பார் காமராசர் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க விரும்பினார் சில காட்சிகளையும் எடுத்தார் ஆனால் பெறவில்லை ஆரம்ப காலத்தில் வேலை எதுவும் கிடைக்காததால் சந்திரமோகன் என்று பெயர் மாற்றிக்கொண்டு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்கிறார் பிற்காலத்தில் பராசக்தி ரத்தத்திலகம் கருப்பு பணம் சூரியகாந்தி உள்ளிட்ட படங்களில் நடித்தும் இருக்கிறார் படுக்கை அறையில் வைத்திருந்த ஒரே படம் கிருஷ்ணர் வெளிநாடு போவதாக இருந்தால் சாண்டோ சின்னப்பா தேவர் வீட்டுக்கு போய் அவர் பூஜை அறையில் இருக்கும் முருகனை வணங்கிவிட்டு தான் செல்வார் கண்ணதாசன் இறந்து விட்டார் என்று இவரே பலருக்கும் போன் போட்டு வதந்தியை கிளப்பி வீடு தேடி பலரும் அழுது கூடிவிட பிறகு இவரே முன்னால் தோன்றி சிரித்த சம்பவம் நடந்திருக்கிறது உங்கள் புத்தகங்கள் அனைத்தையும் படிக்கும் ஒருவனுக்கு உங்களது புத்திமதி என்ன என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் புத்தகங்களை பின்பற்றுங்கள் அதன் ஆசிரியரை பின்பற்றாதீர்கள் என்பதுதான் தன்னுடைய பலவீனங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு சுய வரலாறு எழுதியவர் வனவாசம் மனவாசம் இரண்டும் ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கான உதாரணங்கள் என்றார் காமராசர் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி ஆகிய நான்கு பேரையும் அதிகமாக பாராட்டியவரும் திட்டியவரும் இவரே ஈவிக்கு சம்பத் ஜெயகாந்தன் சோ ஆகிய நான்கு பேரும் அரசியல் ரீதியாக நெருக்கமான நண்பர்கள் கவிஞரின் தோரணையை விட அரசின் தோரணைதான் கவிஞரிடம் இருக்கும் என்பார் ஜெயகாந்தன் திருக்கோஷ்ரியூர் தொகுதியில் முதல் தடவை நின்றார் தோற்றார் அதன் பிறகு தேர்தலில் நிற்கவே இல்லை இது எனக்கு சரிவராது என்றார் பிர்லாவை போல சம்பாதித்து ஊதாரியைப் போல செலவழித்து பல நேரங்களில் பிச்சைக்காரனைக்கோள் இயங்கி வாழ்க்கைதான் என்னுடையது என்பது அவர் அளித்த வாக்கு மூலம் இறப்புக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே தனக்குத்தானே இரங்கற்பாய் எழுதி வைத்துக் அதன் கடைசி வரி இப்படி முடியும் ஏற்றிய சந்தியை நீ எரிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு சிலரது வாழ்க்கை ஒரு காவியம் கவியரசரின் வாழ்க்கையும் ஒரு காவியமே நன்றி வணக்கம்